வாழி புறகாலன் வாழிகலிகாழி புறதோர் வாழ்வேந்தன் வாழியரோமாயோரை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கயர்வான் தோழான் தொடர்வான ஒரு பேருந்து மலத்தவிசில் ஒரு முறை அயன்தனை ஒரு முறையீறு சுடர் மேதி நிலங்கா இளங்கயிரு கால் வளையா ஒரு சிலையண்ணி அயிரயிற்றல் வாய் பழகிலட்டனை வடின நிலம் வேண்டி முப்பொரு நூலொடு மானுரி இளங்கு மார்பினில் ஒரு முறைர் அடி மூகுலகலந்தனை திசை நடுங்க வஞ்சிர பரமய நால்வாய் மும்மலத்திரு சவி ஒரு தனி மகத்தரந்தாயிரு நேர் மடுவள் தீர்த்தனை ஒத்தி நான் மறை ஐமகவெழ் வேறு தொழிலந்தனர் வணங்கும் தன்மயை ஐங்குலனகத்தின் நொழ்செருத்து ஆங்குட நடக்கி முக்குட திரண்ட வயகற்றி ஒன்னு நிறொன்னு நின்று ஆங்கிருப்பருப்போர் அறியும் தன்மையை முக்கோள் ஐவாயரவோடு ஆறு புதி சடையாளர் வரும் தன்மை பெருமயுள் நின்றனை ஏழுலக்ட் நில் கொண்டனை சுவை பயனுமாயினை தொடர் விடும் என்படை அங்கு கயுமர்ந்தனை முன்னேர்வண்ணா நின்ரடி உண்ணியமனத்த ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவருமலரண்கையில் முப்பொழுதும் வருட அருதுயிலமர்ந்தனை முரணால் வகை வருணமுினை மேதகுமை பெரும் பூதமம் நீயதமுரலும் கூந்தல் காரண யழ்விடை அடங்க சர்ச்சனை அருவக்சமயமும் அறிவறு நிலையினை ஐம்பாரதியை ஆக திருத்தனை முதல் நான்கவய் மூர்த்தி மோன்னிருப்பயனாய் விண்ண விருந்தினை தாமது மலச்சோள வன்பொடி படப்பை மறுபுணல் பொன்னி மாமணி அழைக்கும் திகழ்வனமுடுத்தார் கற்பார் புரி சை கனகமாளிகை இளம்பெற துவாக்குழந்தை திரு குழந்தை அந்த மந்திர முடி சுடன் பணங்குள்ள அமந்த பரம நின்னடியின பணி மண் பருமிடரகல மாற்றோபிநயே கொண்டப்பனம் வன்னிதட Why is It Áttorea Wheat? Yeah. It's a big part of Sermını Vincent who is now here to meet the Seeret of USA, known as Prec肉, who�� do not want to go,